ஹதீஸ் அறுநூற்றி எண்பத்தி ஏழு உபயதுல்லா கூறியதாவது நான் ஆயிஷா அவர்களிடம் சென்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நோயுற்ற போது நடந்த நிகழ்ச்சியை எனக்கு சொல்வீர்களா என்று கேட்டேன் அவர்கள் ஆம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையான போது மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை அவர்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினோம் அப்போது பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் வையுங்கள் என்றார்கள் அவ்வாறே நாங்கள் தண்ணீர் வைத்தோம் அவர்கள் குளித்து விட்டு எழுந்திருக்க முயன்றார்கள் அவர்களின் மயக்கம் தெளிந்தபோது மக்கள் தொழுந்து விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை அவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னோம் அப்போது பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் வையுங்கள் என்றார்கள் அவ்வாறே நாங்கள் தண்ணீர் வைத்தோம் அவர்கள் உட்கார்ந்து குளித்துவிட்டு எழுந்திருக்க முயன்றார்கள் அப்போது அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் அவர்களின் தெளிந்த போது மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் அவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னோம் அப்போது பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் வையுங்கள் என்றார்கள் அவ்வாறே நாங்கள் தண்ணீர் வைத்தோம் அவர்கள் உட்கார்ந்து குளித்து விட்டு எழுந்திருக்க முயன்றார்கள் அப்போது அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் பின்னர் அவர்களின் மயக்கம் தெளிந்தபோது மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை அல்லாஹுவின் தூதரே அவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்றும் அப்போது மக்கள் பள்ளி மாசலில் இஷா தொழுகைக்காக நபிசல் அல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே நபிசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒருவரை அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்களிடம் அனுப்பி மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு கூறினார்கள் அம்மனிதர் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்களிடம் வந்து நபி அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்றார்கள் அபு பக்கர் அலி அல்லாஹின் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் தொழுகை நடத்துங்கள் என்றார்கள் நீங்கள் தாம் தகுதியானவர்கள் என்று உமர் அலி அல்லாஹூ அவர்கள் கூறிவிட்டார்கள் அபு பக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நோயுற்ற அந்த நாட்களிலே மக்களுக்கு தொ நடத்தினார்கள் பின்னர் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சுகம் கிடைத்த போது அப்பாஸ் அதி அல்லாஹ் அவர்கள் மற்றும் ஒருவரின் உதவியோடு வெளியே வந்தார்கள் அப்போது அபுபக்கர் அதி அல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு தொழுகு நடத்தி கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வருவதை கண்ட அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் தம்முடைய இடத்திலிருந்து பின்வாங்கினார்கள் அப்போது பின்வாங்க வேண்டாம் என அவர்களுக்கு செய்தி செய்தார்கள் தம்மை அழைத்து வந்த இருவரிடமும் என்னை அபுபக்கரின் அருகில் அமர்த்துங்கள் என்று கூறினார்கள் அவ்வாரே அவர்கள் உட்காரமும் வைத்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்தொடர்ந்து அபுபக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் தொழுதார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹும் அவர்களை பின்தொடர்ந்து மக்கள் தொழுதார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் நான் அப்துல்லாஹின் அப்பா அலி அல்லாஹும் அவரிடம் சென்றிருந்த போது அவர்கள் நோயு பற்றி அறிவித்த அவர்கள் கூறினார்கள் அப்போது ஆயிஷா அலி அல்லா அவர்கள் சொன்னதை அறிவித்தேன் அதில் எதையும் அவர்கள் மறுக்கவில்லை என்றாலும் அப்பாஸ் அபி அல்லாஹ் அவர்களுடன் நபிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அடைத்து சென்ற இன்னொரு மனிதனின் பெயரை ஆயின்சார் அதிலாக அவர்கள் சொன்னார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்றேன் அவர்தாம் அலிரதியில்லாக அவர்கள் என கூறினார்கள்